தேவண்டி பரிசுநாமத்திற்கு மைம உண்டாவதாக கண் திறக்கப்பட வேண்டும் வேதத்தின் மகத்துவங்களை கண் திறக்கப்பட்டவர்களால் மட்டுமே பார்க்க முடியும் இவர்களை பார்த்து வேதத்தை ஹதயத்தில் பதித்த ஜனங்களே என்று வேதம் கூறுகின்றது பரலோகம் செல்ல ஆயத்தம் உள்ளவர்கள் கேடான எல்லாவற்றையும் விட்டு விலக ஆசைப்படுவார்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்களை அணுகினால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட ஏது உண்டு தேவனால் அனுப்பப்பட்டவர்களிடம் ஆலோசனைகள் கிடைக்கும் பாவம் மன்னிப்பும் பெற வழி உண்டு என்பது பற்றி இப்பொழுது புதிய சிலைமின் தலைமையும் அப்போ சிலருமான பாஸ்டர் எஸ் அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பு செய்தி ஆற்ற யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மறுபடியும் நம் இந்த வாரத்து இந்த வருஷத்து நாளிலும் தேவனுடைய சன்னிதானத்தில் நமது ஆண்டவரை ஆராதிக்க தொடர்பு அவருடைய இன்ப சத்தியத்தை கேட்க அன்பினால் மகிழும்படியாக தேவன் இந்த நாளை நமக்கு கிருபையாக கொடுத்தபடினால ஆண்டவரை நாம் சோதரிப்பமாக இல்லையிலா இல்லையிலோயா இல்லையிலா இது மன நாள் என்றும் கருத்துடைய நாள் என்றும் அழைக்கப்படுகிற நாள் இப்படிப்பட்ட நாளைக்கேற்ற பிரகாரம் நாம் இந்த நாளை அனுஷ்டிக்க அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபி தந்திருக்கிறபடினால ஆண்டு நான் ஸ்தோத்திருக்கிறேன் ஹலே லோயா என்று அப்பசலாகிய யோவான் பத்மதியோகி கடத்தப்பட்டிருந்தார் அங்கே அவர் கற்றுடைய நாளிலே தேவனை ஆராதித்தார் கருமையாக இருந்து அதே நேரத்தில் அவர் ஆவிக்குளாகிவிட்டார் ஆவிக்குளாகி பரமதிர்சனங்களைக் கண்டு அருமையான ஒரு புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதித்தந்திருக்கிறார் ஹலே லோய்யா ஹலே லோயா நாம் அப்படிப்பட்டவைகளை காணவும் அனுபவிக்கின்ற கதான அருமையான நாளாக இருக்கிற அப்படின்னாவே ஆண்டவரை நான் தோதருகிறேன் ஹலோயா என்று உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக தேவன் கொடுக்கிற தேவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நாம் அமிதமான அனுபவத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்க்கையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தனை வைக்கிறவர்கள் செய்வாராக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆராமதிகாரம் வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தால் இதோ எலியாவை சுற்றிலும் அக்கிரிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நமக்கு வேண்டியது என்ன என்றால் நம்முடைய ஆன்மீக கண் திறக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற பாதுகாப்பை நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இல்லை கர்த்த நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற மகத்துவமான காரியம் அடுத்து நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியம் என்ன என்கிறதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு வேண்டியவை என்ன என்றால் நம்முடைய ஆன்மீக கண்கள் பிறக்கப்பட வேண்டும் சீரியா ராஜா இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரோவேல் தேசத்தை அட்டாக் பண்ணுவதற்காக அவன் அதாவது தன்னுடைய படைகளை அனுப்புவதற்கு ஆலோசிக்கிற நேரத்தில் இங்கே ஒரு தேவருடைய மனிதன் எலிசா என்று மனிதன் திறக்கப்பட்ட ஞான திருஷ்டியுடைய இந்த தேவ மனிதனுக்கு அதாவது அங்கே அவன் ஆலோசிக்கிற அவன் பேசிக்கொள்கிற காரியங்களை அறியத்தக்கதான கண்கள் இவருக்கு இருந்தது அலையில அங்கே என்ன ரகசிய ஆலோசனை நடக்கிறதோ அதெல்லாம் அங்கிருந்து அறிந்து இஸ்ரேல் ராஜாவுக்கு அறிவிப்பார் போகாது அவர் தேசத்தை அட்டாக் பண்ணுவதற்கு படைகளை அனுப்பி அங்கு பாடம் இருக்கிறான் இதெல்லாம் அந்த ராஜாவுக்கு இவன் முன்னேற்பாடாக இந்த தேசம் முன்னேற்பாடாக இருக்கிறத கண்டியா ராஜா அவன் சேனைகளை கூப்பிட்டு நமக்குள்ளே ஒத்தன் இருக்கிறான் இவன் தான் ராஜாவுக்கு செய்தி அனுப்பி கொண்டே இருக்கிறான் நாம் இங்கு அறைவிட்டுக்குள்ளே ஆலோசிக்கிற காரியங்களெல்லாம் அவன் எப்படி நடைமுறைப்படுத்துகிறான் என்று எண்ணி பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் சொன்னார் இல்லை ராஜாவே அங்கே ஒரு தேவ மனிதன் இருக்கிறான் அங்கே ஒரு கந்தப்பட்டவன் இருக்க இருக்கின்றான் அவன் வீட்டுக்குள்ளே அவை சொல்கின்றான் இதுதான் வாசிக்கப்பட்ட வேதமாக இருக்கின்றார் அவரை சுற்றிலும் இறங்கியிருக்கிறது கூடியிருந்த கேஆசி வேலைக்காரன் காலையில கடைக்கு போவதற்காக மலையுட்டு இறங்க போகிறான் போகும்போது இந்த படைகளை கண்டு ஓடு ஓடி வருகிறான் வந்து ராஜாவே என்று அலறுகின்றான் அலறுகின்றான் மேலே நாலும் ஐந்து வருஷங்களை சேர்த்து வாசங்கே அவன் அப்பொழுது அவன் இங்கே குதிரைகளையும் ரையும் பலர்த்த ராணுவத்தை அனுப்பினான் அவர்கள் பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் வேலைக்காரன் அதிகாரமே இருந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் என்று எலிசா சொன்ன வார்த்தையை இவனுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதர் வயதான காலத்தில் எதையோ வேண்டாத வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று பாதுகாப்பு ஐக்கியமாக கண்டறக்கப்பட்டு அறியக்கூடிய போதிலும் நாம் எங்கே இருக்கின்றோம் நம்முடைய இருப்பிடம் எங்கே நாம் யாரை நம்பி இருக்கின்றோம் நமக்கு இருக்கிற என்ன என்கிறது காணத்தக்கதான கண் இவனுக்கு இல்லை என்று நாம் காணுகின்றோம் இதை எலுசா ஞான திருஷ்டியில் அறிந்தார் வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்பவில்லை என்று இன்றும் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு புயல்கள் சோதனைகள் இவைகள் மத்தியில் நமக்கு நல்ல ஞான திருஷ்டின் கண் இருக்கும் ஆனால் நமக்கு இருக்கிற பாதுகாப்பு நமக்கு தெரியும் வருங்காரியங்கள் என்ன சோதனை வரப்போகிறது நமக்கு தெரியும் அதற்கு முன்னேற்பாடாக இந்த கண்தப்பட்ட தேவ மனிதன் கொடுத்த ஆலோசனையை கண்கிறப்பட்டவன் சொல்லுகிற ஆலோசனை கேட்கும் போது அவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி நல்ல ஆசிர்வாதம் உண்டாகும் என்று நாம் காணுகின்றது முதலாவது பார்க்கக்கூடிய கண்ணு வேண்டும் என்பதுதான் நீங்க சொல்லப்படுகிற காரியம் யாரோடு இருக்கின்றோம் எங்கே இருக்கிறோம் ஐக்கியம் என்ன நம்முடைய ஐக்கியத்திலே இருக்கிறது பாதுகாப்பு அறியக்கூடிய அறிவு அப்படிப்பட்ட கண் நமக்கு இருக்கும் சோதனைக்கு உட்படாதபடி ஜபம் முன்னேற்பாடாக தேவத்தை பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு என்ன செய்வோம் அந்த தீமைக்கு விலகியமை காத்துக் என்று கத்து வார்த்தை சொல்லுகின்றது ஏற்றுக்கொண்டார் அருமையான தேவடி பிள்ளைகளே இப்பொழுது இந்த கேஆசி இந்த தேவடி மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை இவர் என்ன செய்ய பாருங்க இப்பொழுது விண்ணப்பம்டி வைத்திருக்கிறுவன் காணும்படி கண்களை திறக்க வேண்டும் கண்களை திறந்த போது என்ன கண்டான் உடனே கர்த்தக்காரன் கண்களை திறந்தான் அவன் கண்டான் அங்கே வந்திருந்த மாம்ச படைகள் மாம்ச படைகளை தான் கொண்டு வைத்திருக்கிறார் பாதுகாப்பு என்ன அக்கினிரதமான குதிரைகளும் படைகளும் வந்து இருக்கிறது இவர் கண்டா அரபி ஆளுநர்களே கண்டறக்கப்பட வேண்டும் கண்டறக்கப்படாத கிறிஸ்தவ கூட்டங்கள் உலகத்திலே பெருகி இருக்கின்றது இன்று பைபிள் காலேஜ் படித்து பிரசங்கிக்கிற அனைத்து போதைகளை நாம் காணுகின்றோம் அருமையான தேவக்கப்பட்டவன் தான் தெய்வீகத்தை அறிவான் அவன் வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த சூழல் மறலாமல் நாம் இருக்கிற இடம் இப்படிப்பட்ட இடம் என்கிறதை பற்றி என்று நாம் காணுகின்றோம் இங்கே எண்ணாக நாம் வாசிக்கும் போது இருபத்தி அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை மய்மை உண்டாவதாக வாசிக்கலாம் தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ்வு போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்கிற வார்த்தங்க பேசி அதாவது இஸ்ரவல ஜனங்களை சவிப்பதற்காக வந்தவன் என்று நாம் காணுகின்றோம் இஸ்ரவல் ஜனங்களை சவிப்பதற்காக அவன் அழைக்கப்பட்டிருந்தான் கூலி பேசி அவனுக்கு பலன் கொடுப்போம் என்று சொல்லி அவனை அழைத்தார்கள் அவன் அங்கே வந்தபோது ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டார் அதாவது என்னுடைய கண்ணை பிறந்து விட்டார் பிறந்தபோது அதாவது தேவ ஜனங்கள் என்றால் யார் அவர்களுடைய பொசிஷன் அவருடைய மகத்துவம் அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள் அவருடைய பலன் என்ன என்கிறே அவ எதிர்ப்புகள் அநேக எதிராளிகள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் நம்மை அச்சுறுத்தும் முடியாக அல்லது பல வகையிலே மாந்திரிக வேலை பிள்ளி சூரியங்கள் பண்ணி தேவதற்காக பிரயாசப்படுகிற நிறைய பேர் இருக்கின்றார்கள் இருக்கும்போது நமக்கு ஒரு அறிவு வேண்டும் நாம் யார் என்கிற வேண்டும் கண்டறக்கப்பட்டும் அவைகள் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் ஆறுகளை போலவும் நதியோரங்களில் இருக்கிற தோட்டத்தை விருட்சங்களைப் போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரங்களை போல நாட்டின சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் அதாவது அல்லது கூட அதே நேரத்தில் அவன் அதாவது சகனம் பார்கிறவன் என்று அவனை பற்றி சொல்லி இருக்கின்றது அவன் அவன் சொல்லுகிற வார்த்தை பலிதமாக இஸ்ரோ ஜனங்கள் சபிக்கப்படுவார்கள் என்று அவன் எண்ணி அவனை வரவழைத்தான் இப்படி கச்சர்ந்து பிறை அவனுடைய கண்ணை சபிக்க வந்தவனுடைய கண்ணை திறந்து விட்டு விட்டார் திறந்து விட்டு விட்டார் அவர் எப்படி பேசுகிறா பாருங்க அதாவது இஸ்ரோ ஜனங்கள் ஒரு மேற்றில் நின்று பார்த்தார் அவைகளாம் மடங்கிப்படுத்தவில் தொடர்ந்து வாசிங்க அவர்களுடைய நீர்கால்களில் இருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவவும் அவர்களுடைய அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும் தேவன் அவர்களை உண்டு அவர்கள் தங்கள் சத்துக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் தங்களுடைய நொறுக்கி நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் சிங்கம் போலவும் சிங்கம் போலவும் அவர்களை எழுப்புகிறார் மகத்துவத்தை எழுதி வைத்திருக்கிறது என்றும் சரி யாருக்கு செயல்பட்டாலும் சரி நம்முடைய தகுதி இப்படிப்பட்டது என்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கும் அந்த கண் வேண்டும் நமக்கு அந்த ஆவிக்குரிய பார்வை வேண்டும் நான் என்ன தேவராய்க்கு எதற்காக அழைத்து இருக்கிறார் நான் எங்கே இருக்கிறேன் என்ற அறிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அலேலுயா அது ஓடுகிற நதியை போல நதியோரத்தில் உள்ள ஒரு சந்தர மரங்களைப் போலவும் அது தண்ணீர்களை அதாவது ஓடுகிற விதைகளை தண்ணீர்ல விதை ஓடினால் எங்கெல்லாம் நாம இந்தமே இருக்க வேண்டும் அதாவது எந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் சரி நான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்னுடைய ஆண்டவடைய கரத்தில நான் இப்படி இருக்கின்றேன் அதாவது அது என்ன செய்யுமா அதாவது பேரி போடுமா எலும்புகளெல்லாம் நொறுக்கி போடும் என்று அவர் கண் திறக்கப்பட்டவன் சொல்கின்றார் திறக்கப்படாதவர்கள் தான் அதாவது தேவ ஜனங்களை மெத்தனமாக எண்ணுகிறதும் செயல்படுகிறதும் இடையூறு படுகிறதும் எதிர்த்து இருக்கிறதும் அவர்களை மேற்கொண்டு விடலாம் என்று சவால் விடுகின்றவர்களுமாக இருக்கிறார்கள் நம்முடைய கண்கள் சரியாக இன்னும் திறக்கப்படட்டும் கண்கள் சரியாக திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கண் திறக்கப்பட்டவன் எல்லாவற்றையும் இறங்கி இருக்கிறது அழித்து போடும் பயப்பட்டே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறது அதிகம் அலேலுயா அருவியாலை தேவையின் பிள்ளைகளே பரலோகத்தில் கோடாறு கோடி தூதர்களை கருத்து தம்முடைய பிள்ளைகளுக்காக பரிசுத்த ஜாதிக்காக வைத்திருக்கிறார் என்றால் எங்கே உண்டு அங்கே கத்துடைய வல்லவு அங்கே உண்டு அவர்களுக்கு இந்த வாக்கு தத்தமான எல்லாம் அவர்களுக்கு உண்டு என்று நாம் காணுகின்றோம் இதுங்களை பற்றி இந்த கண்டறக்கப்பட்ட பிழையம் இப்படி சொன்ன சொன்ன சொல்லி சொல்லி விடைபெற்று அவன்றிவிட்டான் செய்து என்ன சொன்னான் என்றால் படித்திருக்கிறீர்கள் ஒன்றும் செய்ய முடியாது இப்படி செய் என்று ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு போய்விட்டான் என்ன சொன்னான் வாலிப பிள்ளைகள் எல்லாம் பாலைத்து சுத்தி அனுப்பு அவர்கள் பாதம் செய்வார்கள் அவர்கள் தேவன் அவர்கள் விடுவார் வைத்துக் கொள்ளுங்கள் இது கர்த்தனுடைய ஆளுகைக்குள் இருக்கிற சபை அலே லோய்யா அலே அலோயா அலே அலோயா இந்த சபையினுடைய அதாவது நாலஞ்சு பேர் தான் நாம் இருந்தோம் இருப்போம் ஆராய்ச்சிகள ஆயிரம் லட்சமாக கூடிய வந்தவர்கள் உண்டு தைரியம் ஒரு பார்வை உண்டு அந்த நிலையில் தானே இதுவரைக்கும் படைத்திருக்கிறோம் நமக்கு ஒரே ஒரு பார்வை உண்டு நாம் கர்த்துடைய வழியை விட்டு கர்த்தர் காண்பித்த இந்த தூய வழியை விட்டு விலகினால் அவர் நம்மை விட்டு போய்விடுவார் என்ற அறிவு மட்டும் எனக்கு உண்டு எப்பொழுதும் அது மனதிலே ஒன்று இல்லாத வாழ்க்கை பெரும் வாழ்க்கை அங்கே ஒன்றும் இருக்காது என்று நாம் காணுகின்றோம் யாருமையான தேவடைய பிள்ளைகளை அந்த பிரகாரம் செய்தபடினால சிறுவன் ஜனங்களை சத்ரம் மேற்கொண்டார் ஆனபடினால் தேவ ஜனங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு எவ்வளவு பெரியது என்பதை யார் அறிவார்கள் கணக்கப்பட்டவன் கண்தப்பட்ட பாதுகாப்பு அறிவு அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்படும் என்று வேதம் சொல்கின்றது கண்ணை எலிசா திறந்தார் அவன் தேவனுடைய மனிதர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை ான் இல்லும் இந்தியா தேசத்திலே கிறிஸ்தவர்களை நசுக்கி போடுவோம் என்ன நிலையில் நசுக்கி போட்டு சும்மா சொற்ப ஜனங்கள் அப்பாய் மக்கள் எதை செய்தால், அல்ல இல்லையா அன்றவருக்கு சோதரன் சொல்லிட்டு போவார்கள் என்று எண்ணுகின்றார்கள் அவருடைய கண்களையும் அது நதியோரத்தில் ஆற்றப்பட்ட அதாவது கரியுரிச்சயங்களை போல சந்தன மரங்களை போல பறவி போகிற ஆறுகளை போல 이런 거 தேவ ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவமான வாக்கு தத்துவங்களை ஆண்டவர் அருள் இருக்கிறார் இந்த பார்வை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் நம்முடைய கண்களை கேத்தல் திறக்க வேண்டும் அருமையான தேவண்ட பிள்ளைகளை நமது ஆண்டவராயி தேவ நம்மை தேற்றும்படியாக நமக்கு ஒரு அருமையான பரசுத்த வேதாகமத்தை நம்முடைய கரத்தில் எழுதி தந்திருக்கிறார் இதற்குள்ள என்ன இருக்கிறது என்கிறதை நாம் இன்னும் சரியாக அறியவில்லையே ஆண்டவராயி தேவ இதுக்குள்ளே பொக்கிஷங்களை வைத்தல்லவா செல்வம் எப்படிப்பட்டதா அதாவது என்று நாம் காணுகின்றோம் இந்த வேத புத்தகத்தை படிக்கும் போது வேதத்துக்குள்ள அநேக அதிசயங்கள் இருக்கிறது அநேக பொக்கிசங்கள் இதற்குள் இருக்கிற கண்ணுக்கு தெரிய மாட்டேன் பாவ கண்ணாலே இதை பார்த்து அறிய முடியவில்லை ஆர எனக்கு இந்த வேதத்துக்குள் இருக்கிற மகத்துவங்களை அறிவதற்கு என்னுடைய கண்களை திறந்து தாருமென்று சங்கீதம் சங்கீத புத்தகத்தில நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் பதினெட்டாவது வாக்கியத்தில் அவர் இப்படி ஜபம் அணுகிறது நாம் காணுகின்றோம் நாம் தேவையான பிள்ளைகள நாம நம்முடைய கையில் இருக்கிற வேதாகபத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்கிறதை அறிவதற்கு நம்முடைய கண்களை ஆண்டவர் திறக்கணும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தோம் என்று ஜபம் அணுகிறார் அவர் நல்ல கண்ணுடையவர்தான் வெள்ளை கண்ணுடைய மாம்ச கண்ண தான் அவருக்கு இருக்கின்றது ஆனால் எந்த கண்ணை திறக்க சொல்லுகிறார் ஆன்மீக கண்ணை ஞான கண்ணை திறக்கும் முடியாத சொல்லுகிறார் இந்த வேதத்துள்ள மகத்துவங்களை இந்த மாம்ச கண்ணை கொண்டு பார்க்க முடியாது இந்த வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் எத்தனை பிரிவு பாருங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக இந்த வேதத்தை போதிக்கின்றார்கள் வேதத்தை ஒவ்வொரு வகையாக அவரவர்கள் மாம்சத்தில் அறிவில் அதாவது தென்படுகிற பிரகாரம் வேதத்தை போதிக்கிறார்கள் நடக்கிறார்கள் இப்படி நான் பார்க்கின்றோம் ஆனால் வேதத்துக்குள்ளே மகத்துவம் இருக்கின்றது அதை யார் அறிய முடியும் என்றால் அதாவது கண் திறக்கப்பட்டவர்கள் அதை அறிய முடியுமா வேதாகம எல்லார எல்லாரும் இருக்கிற சொல்லுகிறார்களே வேதத்தை படித்து நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் கோயிலுக்கு தான் போகணுமா அங்கே பிரசுகாரத்துல ஆலோசனை கேட்கணுமா என் வீட்டிலிருந்தே படித்து நாம் தெரிந்து கொள்ள கூடாதா என்று எண்ணுகிறார்கள் முடியவே முடியாது முடியவே முடியாது அருமையான பிள்ளைகளை வேதத்துக்குள்ள நிறைய பொக்கிசங்கள் நிறைய தேவனுடைய மகத்துவங்கள் அடங்கி இருக்கின்றது ஆண்டு வரை கண்ணை கொண்டு நான் பார்க்கும் இது ஒரு சஸ்திர இது ஒரு ஸ்டோரி ஆக இது அதாவது எழுத்து வடிவமாகத்தான் எனக்கு விளங்கதே ஒழிய என்னுடைய உள்கருத்தை என்னால் அறிய முடியவில்லை ஆனப்படினால் எனக்கு அதுக்குரிய கண்ணை திறந்து என்று மறக்கப்பட்டவர்கள் தான் தாங்கள் யார் தனக்கு தேவர் வைத்திருக்கிற பாதுகாப்பும் அதாவது என்ன அவர் வைத்திருக்கிற இடமும் நான் என்பது அடைய போகிற ஆனந்த வாக்கியம் எவ்வளவு பெரியது என்பது கண்டறக்கப்பட்டவர்கள் அறிந்து என் நிலையில் அசையாமல் கத்தோட வழியை பின்பற்றுகிறவர்கள் ஒன்றையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள் தூக்கி தோற போட்டுவிட்டு போய்விடுவார்கள் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கின்றேன் கூடாங்குளம் என்ற ஒரு பக்கத்தில் ஒரு அம்மாவும் ஜப்பக்கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அங்கே நிறைய பெண்கள் வருவார்கள் நிறைய பேர் வருவார்கள் இருந்தார் வெளிநாட்டில் இருந்து கணவன் வரும்போது எல்லாம் ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொள்றவர்களுக்கு கிப்ட் ஏதாவது செய்து இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ பண்டிகை நாள் வருகின்றது அவர் வரப்போகிறார் மக்கள் எல்லாம் கூடமாக கூடுதலாக ஜபக்கூட்டத்துக்கு வருகின்றார்கள் என்றால் அவர் வரப்போகிறார் கிப்ட் கொண்டு வருவார் என்ற நிலையிலே இப்படி இருக்கும்போது பண்டிகைக்கு முந்தின ஒரு டெலகரா வந்தது உங்களுடைய கணவர் ஆக்சிடென்டில் இறந்து போய்விட்டார் என்று செய்தி வந்தது வந்த உடனே அந்த அம்மா முதல்ல என்ன செய்ய வேதாகமயத்தை ரெண்டாக கிழித்து சூர வீசிவிட்டு கூட்டத்துக்கு வந்தவர்களிடத்தில் வரவேலாம் கடவுளை கும்பிட்டு ஒரு பயனும் இல்லை பலனும் இல்லை என்று எல்லாம் முடிந்து போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு அருமையானவர்கள இப்படிப்பட்டவர்கள் எந்த நிலையில் இருந்திருப்பார்கள் கண்கள் திறக்கப்படவில்லை கண் திறக்கப்படாதவர்கள் தான் சின்ன காரியத்திலும் சரிக்கு போகிறவர்களும் விழுந்து போகிறவர்களும் அதாவது தூரம் போகிறவர்களும் ஆக ஆகிவிடுகின்றார்கள் கண் திறக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் எந்த சூழலிலேயோ அதாவது தேவருடைய கருத்தில் நன்மை பெற்ற என்று எி கிடைத்துக் கொள்ளட்டவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் என்று நாம் காணுகிறோம் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே என்று அழைக்கிறார்கள் எங்கே பதிக்க வேண்டுமா இருதயத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க அதாவது இந்த கம்யூனிஸ்ட நாட்டில் அதாவது கிறிஸ்தவர்கள் ஒடுக்கி வேத காமத்தான் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அதுக்கு ஒரு வாலிபர் படிக்கிறார்கள் எங்கே கடவுளை கும்பிடுகிறார்கள் அவர்களை அட்டாக் பண்ண வேண்டும் என்று இப்படி இருக்கும் போது ஒரு பாட்டி ஒரு பழைய பைபிளை கையில வைத்துக் கொண்டு வீடு வீடா போய் சொல்லி ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் வயசான பாட்டி யாரும் ஒன்று செய்ய என்று எண்ணி அப்படியே அவர்கள் செய்தார் செய்யும் போது இந்த வாலிபர்கள் அவர்களை மறித்து பிடித்துக் கொண்டாரு சொன்னார்கள் பாட்டி இந்த மாதிரி செய்யாத அதாவது நடக்கிறது பார்க்கிறாய் அல்லவாடினாலும் வேதாகமத்தி என்று சொல்லி அவங்காலே அதை தீயிட்டு எரித்து விட்டார்கள் ஏதோ மண்டலாயிட்டு போல அதாவது பைபிள் அப்படிங்கு எரித்த உடனே இந்த போல என்று சொல்லி பிரமித்து நின்றார்கள் சிரித்து முடிந்தவுடனே சொல்லி இருக்கிறார்கள் தம்பி இந்த கையில் இருக்கிற வேதாகமத்தை தான் பறித்து விட்டீர்கள் இந்த வேதம் முழுது இருக்கிறது இந்த வேதம் முழுதும் என்னுடைய இருக்கிறது அதை யாரு பறித்துக் கொள்வது என்னுடைய ஜீவன் உலக மட்டும் அதை பறிக்க முடியவே செய்யாது வேதத்தின் மகத்துவங்களை அறிந்தவர்கள் வேதத்தை இறுதியத்திலே பதித்தவர்கள் கண்கள் கண்ணை மூடிய நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆனந்த வாக்கியம் என்ன என்று இங்கே அவர்கள் அறிகின்ற கல்லறிந்து அதாவது கொலை செய்கிற நேரத்தில் அவருடைய உயிர் பிரிக போகிற நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கின்றது வலது பாசத்தில் எதை காணுகின்ற சொல்கிறார் கண் திறக்கப்பட்டவர்கள் கடைசி நேரத்திலேயோ அவர்கள் பரம தர்சனம் கண்டு அந்த தரிசனத்தோடு பர்ல சென்றிருக்கிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள கண் திறக்கப்பட வேண்டும் அலேலுயா ஆண்டவரே இவருடைய கண்ணை திறந்துவிடும் பயப்படுகிறார் என்னுடைய கண்ணை திறந்துவிடும் கவலைப்படுகிறார் என்னுடைய கண்ணை திறந்து விடும் சுவாமி என்று ஏபம் பண்ணினார் கண்ணை திறந்து விட்டவுடன் ஐயோ அக்னிரதும் குதிரையும் அல்லவா நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அன்பையாளர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அவ்வளவு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கின்றார் பற்றிக் கொள்வோம் அலேலுயா கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே திறந்திருக்கின்றோம் நம் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் வேதத்தின் மகத்துவங்களை அறியும் இப்படி நான் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது அதற்காக நான் இரண்டாவதாக இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வாக்கியத்தை ஒருவர் கண்டது என்றான் தேவனுக்கு மைமை உண்டாவதாக தேவாவிய பெற்ற சுதை நாம் இங்கே வாசித்தோம் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார் அவர் கிறிஸ்தனுடைய பிறப்பை பற்றி அந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்தவர் அந்த நாள் எப்பொழுது வரும் என்று காத்துக் கொண்டிருந்தவர் என்று நாம் காணுகிறோம் திடீரென்று தேவாவியானோர் அவரை ஏவினார் அன்று இயசுக்கு பேரிடம் படியாக அவர் தேவாலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் கொண்டு வந்திருக்க போது அங்கே இந்த சுமியோன் அங்கே வருகிறார் இந்த சுமியோனுடைய வரலாறு நான் கொஞ்சம் வாசிப்போம் இருபத்தி அப்பியும் ஒரு மனுஷன் இருந்தான் அவன் உள்ளே இருந்தான் அவன் மேல் மரணமடை மாட்டா என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அவன் ஆவியின் ஏவுதலின் தேவாலயத்திலே வந்திருந்தான் தேவாலயத்திலே வந்திருந்தான் பிள்ளைக்காக நியாயபுரமான முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பும்ழைப்பும் ஏவுதலினால தேவாலயா அவன் அவரை அடியு போக விடுகிறீர் பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் நம்முடைய ஜனமாக இஸ்ரேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உன்னுடைய மரியமாளுக்கும் தெரியலை அவர்களுக்கு பிறப்பை பற்றிதான் ஒரு வெளிப்படுத்தல் இருந்ததே ஒழிய மற்றபடி இவருடைய நிலைமை என்ன இவர் யார் என்று தெரியவில்லை கண்டறக்கப்பட்ட சிமியோனுக்கு இவர் யாரென்று காணும்படிய கண்களை திறந்தீரே அது கண்கள் கண்டதே என்று புலம்புகின்றார் எப்படி என்ன அடையாளம் இருந்ததா சங்கு இருந்ததா அல்லது அவர் தெய்வீக பறவை என்கிற அடையாளம் இருந்ததா இல்லை அவருடைய ஆன்மீக கண் திறக்கப்பட்டிருந்தது அங்கே அநேக பிள்ளைகளுக்கு பெயர் சுற்றும்படியாக தேவாலயத்தை கொண்டு வந்திருக்கலாம் கொண்டு வந்திருந்திருக்கலாம் ஆனால் இவர் ஒரு குழந்தைதான எட்டாவது நாள் எட்டு நாள் வேண ஆயிட்டு பிறந்து ஆனால் தேவகுமாரன் என்று இவர் எப்படி தெரிந்து கொண்டார் கண்ணை கருத்திருந்தார் கண்ணை கத்திர திறந்தார் என்ன சொல்லுகிறார் என்னுடைய கண்கள் கண்கள் கண்டது அலே லுய்யா இந்த கண்ணல்ல பாவ கண்ணல்ல ஆன்மீக கண்ணாலே அவர் கண்டார் குழந்தைதானே பாவக்கனால எப்படி காண முடியும் மரியமான யோசனை போக தெரிந்திருந்தால் இவர் தேவகுமாரன் என்று சொல்லிக் கொடுத்திருக்கலாம் ஆனா அவர்களுக்கே தெரியவில்லை அவர்களுக்கே இவர் தான் சொல்லிக் கொடுக்கிறார் இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லிக் கொடுக்கிறார் வாசி பின்னும் பின்னும்ிமியை நோக்கி இஸ்ரவேலில் விரோதமாய் பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சிமியோருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இவர் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது சிமியன் தான் இந்த அம்மாவுக்கு சொல்லிவிடுகிறார் அவர்கள் அவர்தான் வெளிப்படுத்த வெளிப்படத்தில் பெற்று பெற்றவர்கள் இந்த பிள்ளை எந்த நிலையில நம்முடைய வயிற்றில் உருவாகி பிறந்தது என்று அவர்களுக்கு தெரியும் மேற்கொண்டுள்ளது தெரியாது தான் தெரியும் என்று நான் காண்கின்றோம் இவர் மேல் தேவ ஆவி ஆறுவன் இருந்தார் தேவனுடைய ஆவியினுடைய ஏவுதலினாலே இவர் தேவாலயத்துக்கு சென்று அந்த பிள்ளையே அதாவது கையில ஏந்திரவுடனே நான் காத்திருந்தேன் இந்த ரட்சணியத்தை பார்க்க முடியாத காத்திருந்தேன் மீட்புண்டாக கூடியிருந்தேன் பார்க்கிறேனே என்று வாங்கி ஆசீர்வதித்தார் மரிய சொல்லி கொடுத்தார் இந்த பிள்ளை இப்படிப்பட்டது என்று சொன்னார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லோரும் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அல்ல என்று நாம் காணுகிறோம் பைபிள் ஸ்டடி படித்து உடனே, பைபிள் எல்லாம் தெரிந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறதுக்கு என்ன வேறு என்னத்தையோ கற்றுவிட்டு வந்திருக்கின்றார்கள் என்று நாம் காணுகின்றோம் வேறு எது எதிர்ப்பு கற்றிருக்கின்றார்கள் என்று நாம் அறிகின்றது அதிகமான புத்தகங்கள் இவர் எழுதியிருக்கிறார் என்று அவருடைய அந்த எழுதுவார்கள் அவர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு வேத பண்டிதர் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆனால் வேதத்துக்கு முரண்பாடான அநேக காரியங்களை ாமே காண்கிறோம் சரியான அறிவு இல்லாத நாமே அதாவது உலகத்திலுள்ள உலக அறிவை கூடுதலாய் பெற்றது அருமையான கண் திறக்கப்பட்டவர் அவர் அந்த ரட்சணத்தை கையில் ஏந்திக்கொண்டு ரட்சணையத்தினுடைய கண்கள் கண்டதே என்று மாத்திரம் அல்ல அந்த தாயா இருக்கு இசு கிருஷ்ணனுடைய தாயா இருக்கு அந்த சுமியோன் இப்படி அவர் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லவா பெண்ணும் சுமியோன் அவர்களை ஆசீர்வதித்து மரியாதை நோக்கி இதையோ இதோ அநேகருடைய இறுதி சிந்தனை வெளிப்படத்தக்கதாக இஸ்வரவேலியில் அநேகர் உழைகிறதற்கும் அநேகர் எழுந்திருக்கதற்கு விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்ல அம்மாவுக்கு கண்டறக்கப்பட்ட சுட பிள்ளை கத்தார் தெய்வீகத்தை ஆண்டவரை பற்றி ஆராதிக்கிற மக்களும் அநேகர் அறியாமல் இருக்கிற காலத்தில் அவர்களுக்கு நம் தெய்வீக மகத்துவங்களை தேவனை பற்றிய காரியங்களை தேவனை நம்புகிறவர்களுக்கு ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மகத்துவமான ஆசீர்வாதங்கள் என்ன என்பது சொல்லிக் கொடுக்க கட்டமைக்கின்றார்மது மேல கத்துணையானவர் எதற்காக இருக்கிறார் என்றால் எதற்காகத்தான் அதனால் நாமும் இப்படிப்பட்ட மகத்துவங்களை சொல்ல வேண்டும் கண்டிறக்கப்பட்டவன் ரச்சியடைத்தேனுடைய கண்கள் கண்டதே என்று சொல்லி அங்கே மகிழ்ச்சி அடைகிறதை நாம் காணுகின்றோம் எபேசியருக்கு நிருபம் எழுதும் போது இந்த எபேசியருக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்காக உங்களுடைய ஆன்மீக கண் திறக்கப்படுவதற்காக நான் ஜபம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார் வாசிக்கலாம் ஒன்று பேர் சேர் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவளுக்கு நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே தாவாகிய தேவன் கிறிஸ்துவானவரை எழுப்பி அவரிலே நடப்பித்த சகல அதாவது சத்துவத்தில் வல்லமையை பற்றி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கின் மேன்மை என்னது என்பதை அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கல்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் மகாபிரிய வல்லமையினுடைய மகத்துவம் இசு விசுவாசிக்கிறவர்களிடத்தில் ஆண்டவர் காண்பிக்கிற மகத்துவமான வல்லமை நீங்கள் அறிய முடியாக நான் உங்களுக்கு மனப்பிரகாசமான கண்களை கருத்திர தரும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் நமக்கு தேவன் வைத்திருக்கிற மகத்துவமான வல்லமை இன்னதென்று நீங்கள் அறிய வேண்டும் பெருமையாக ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வீட்டில் மூணு வேலை ஜெவமணி நம்ம முடிஞ்சு போச்சு அப்படி என்று அல்ல அந்த உயிர் சேர்ந்த என்ன என்கிற வேண்டுமாடிய பல சுத்து வேலையின் மூலமாக நெற்றிக் கண் இருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள் நெற்றிகண் நெற்றிகன் திறந்து அங்கு உள்ள சுத்துக்களை படித்து அவருக்கு நெற்றிகன் திறந்து விட்டதான் போக்கஸ் மாதிரி அடிக்குமா அடிக்கிறதுல அங்க என்னென்ன நடக்கிறது சொல்லுவாராம் பிற குடும்பத்தில் நடக்கிறது எல்லாம் சொல்லுவாராம் இப்படி எல்லாம் செய்வார இப்படியே அவர் ஆனால் அவருக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்திருக்கிறது இது தெய்வீக சக்தியா இருந்தால் இது தேவனுடைய கடவுளுடைய உண்மையான கடவுளுடைய வல்லமையா இருந்தால் நான் இப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவியாயிருக்கிறேன் இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறல விடுதலை பெறுவதற்குரிய எனக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை பலனும் இல்லை இப்படி இருக்கும்போது என்ன தெய்வீக சக்தி கிரியேட் செய்ய முடியுமா ஆனால் ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது அதாவது நான் தியானத்தில் இருந்த உடனே நெத்திக்கணும் திறந்து போக்க சுமார் அடிக்கிறது அந்த வெளிச்சத்தில் நடக்கிறது எனக்கு தெரிகிறது ிருக்கிறார் இப்போது ஒரு கிறிஸ்தவ போதகரிடத்துல அவர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவருக்குரிய விளக்கம் வேண்டும் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறார் அங்கே வந்து அதாவது சொல்லியிருக்கிறார் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிப்ட் என்பது அவர் சொல்லியிருக்கிறார் சரி தம்பி அது இருக்கட்டும் அந்த சக்தி உனக்கு என்ன தந்திருக்கிறது உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை சுத்தமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறதா என்று கேட்ட அதுதான் எனக்கு ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கின்றது என்ன இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்குமானால் அது இவைகளை எனக்கு உணர்த்தும் கண்டிக்கும் இதை செய்யாது என்று சொல்லும் அதற்கு மாறாக என்னில் ஒன்று ஏக்கம் இருக்கிறார் இது வேறு ஒரு சக்தி என்று நான் அறிகிறேன் என்று சொன்னார் அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் அது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் கேத்தோலிக் இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன போது நம்முடைய ஊழியக்காரர் ஒருவர் மேல உள்ள அதிகாரி அவரிடத்தில் சொன்னபோது அழைத்துக் கொண்டு வந்தார் வந்தபோது அவருக்கு நாம் ஆலோசனை கொடுத்தோம் இல்லையா இந்த பரிசு நமது ஆண்டவர் எப்படிப்பட்டது நான் பரிசுத்தரான நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தன் நடக்க உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் தான் என்னுடைய பிள்ளைகள் என்று அந்த மகத்தூரை அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அவர் பாவரிக்கை செய்தார் நல்ல ஒரு மனிதன் ஆனால் இப்படியோ அவர் வஞ்சிக்கப்பட்டார் அதான் தெரிந்திருக்கிறார் அந்த கூட்டத்தில் சேர்ந்து ஆகிவிட்டார் ஆலோசனை கொடுத்த பாவரிக்கை செய்தார் பாவரிக்கை மாத்திர அவர்களிடத்தி பெஸ்தர்கள் ஏழைகள் மந்திர குழாய்கள் சுருபங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒரு பெரிய மூட்டையாக கொண்டு வைத்தார் ஜெபம் ஆவி அதட்டி அவர் அன்றை பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டார் பரிசுத்தீவி அவருக்கு வந்தது அவருடைய உள்ளத்தில் என்று ஒரு பெரிய மகிழ்ச்சியை அவர் பெற்றுக்கொண்டார் அல்லா இல்லையா அவர் இப்பொழுது பாண்டிச்சேரியில இருக்கிறார் விசுவாசியா இருக்கிறார் லே அவர் சந்திக்கப்பட்டது பெங்களூர்ல அவர் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார் இப்ப சொந்த ஊரில் கர்த்தரை ஆராதித்துக்கொண்டிருக்கிறார் அருமையான பிள்ளைகளை சொல்லவில்லை விசுவாசமா இருக்கிறவர்களிடத்தில் தேவன் காண்பிக்கும் வல்லமையின் மகத்துவம் என்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை பெறும்படியாக நான் தேவனிடத்தில் வேண்டுதலும் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் வேண்டுதல் செய்ய ஒரு ஆள் வேண்டும் இல்லையா வேண்டுதல் செய்ய ஒரு ஆள் வேண்டும் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பீகாரிலிருந்து ஒரு குடும்பம் வந்தார்கள் அவர்கள் ஆய இந்து மதத்தில் உள்ள ஆள் கடந்த மண்புறவர் வந்திருந்தார்கள் அவர் எஸ் எஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டிருந்தார் அப்பொழுது நான் பேசும்போது சரியாக மனதில் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அதை அவர் பாலோ பண்ணியிருக்கிறார் ஆனால் அவர்களை மாற்றங்கள் இருக்கிறத நாம் கண்டோம் இங்கே வந்திருக்கும்போது அவரை பார்த்த உடனே எனக்கு ஆவியில் தெரிந்தது இவரில் பரிசுத்தாக என் கிரியேட் செய்கிறார் ஆவியானவர் இவரை தொடடுகிறார் என்று எனக்கு தெரிந்தது அவர் எனக்கு ஆங்கிலம் தெரியாததுனால டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசினேன் அவர்கிட்ட பேசினேன் அப்போ அவர்கிட்ட அதை சொல்லிக் கொடுத்தோம் தலை அப்படி அவருக்கு சொன்னோம் நீங்கள் சொல்ல வேண்டிய தடவை சொல்ல ஒரே மந்திரம் சோத்ராம் சோத்ராம் சோத்ராம் இதை மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்க அவருக்கு நீங்கள் சோத்ரம் பண்ணிக்கொண்டே இருங்க அந்த கிருபை உங்களுக்குள்ள இறங்கி விடும் பிறகு தெய்வீகத்தை பற்றிய அறிவு அதற்கு தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுவரைக்கும் கிடைக்காது அந்த தேவனுடைய அருள் அந்த கிருப்டி அந்த பரசுவத்தாபி ஆனவர் உங்களுக்குள்ளே வந்துவிட்டார் என்றால் உங்களுக்குள்ள வெளிச்சோண்டாகிவிடும் உங்களுடைய உங்களுக்குள்ள இருக்கிற குருட்டாட்டமான மழக்கள் திறந்து விடும் நீங்கள் தேவடைய மகத்துவங்களை அதற்கு பிறகு அறிந்து கொள்ள முடியும் விரிவாக தேவனை பற்றிய நமக்கு வந்துவிடும் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது அப்போவே சோதனி சோதரம் பேசும்போதெல்லாம் சுதந்திரம் ஜோலிக்கொண்டே இருந்தார் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொள்ள வைத்தார் பரிசுத்தாபியானவர் முடிந்ததோ அவருக்காக தேவ மனித ஆண்டவர் வல்லமையாய அபிசேகித்தார் வல்லமையாய் அபிஷேக பெரும் மகிழ்ச்சி அவர்களுக்கு மகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி கத்தனாயி தேவன் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் ஹலே லோய்யா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதனால் பரிசுத்துவார்கள் எதற்காக பண்ணுவார்கள் அந்தவரையே உயிர் திறந்த தேவனு தேவனால் அதாவது அந்த வல்லமை உயிரோடு எழுந்திரு அந்த பிரகாசமான வல்லமையின் மகத்துவம் என்னவென்று அறிந்து கொள்ளக்கூடிய மெய் அறிவு அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லவர்கள் சுட்டு போட்டாலும் அவர்களுக்கு விளங்காது சொல்லிக் கொடுத்தாலும் விளங்காது மறுப்பும் பேசுவதே அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய கண்கள் இல்லையே ஆனப்படினாலும் குழந்தைக்கினால் சுற்று தண்ணி தொற்று ஞானஸ்தானம் கொடுத்து விடுகிறார்கள் தவப்படுத்தல் என்று ஒரு இப்படிப்பட்ட ஒரு மாயமான ஒரு ஒன்றை வைத்து அதாவது பிக்சாப்பை வைத்தவுடனே அதாவது நான் அந்த திட்டப்படத்தில் பெற்ற ஆளுதான் அரே ஆனால் பார்த்தால் ஒன்றையும் காணவில்லை சொன்னாரே குருவானவர் சொன்னாரே ஒன்றையும் காணவில்லையே பரிசுத்தா இருக்கிறார் விசுவாசித்துக்கொள் என்று சொன்னார் ஒன்று அனுபவிக்கானவர்களே அப்படின் மகத்துவம் என்னது என்று அறிந்து கொள்ள முடியாத உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும் என்று நான் உங்களுக்காக வேண்டாம எலுசா கேசிகா ஜபம் பண்ணினார் அருமையான தேவ பிள்ளைகளே நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் விரும்புகின்றார் அதே மாதிரி நிலையில பிரசுத்தாய் பெற்றுக்கொண்ட மக்களுடைய எல்லாருடைய பார்வை ஒன்று போல இல்லை பிரகாசமான மனக்கண்கள் வேண்டுமா சொன்ன ஒரு பார்வை அல்ல சொன்ன ஒரு பார்வை அல்ல பிரகாசமான மிக பிரகாசமான ஒரு கல்வி தேவை நமக்கு பெறுகின்றார் அதுதான் தேவனுடைய வல்லமையினுடைய மேன்மை என்ன தேவனுடைய வேதத்தின் மகத்துவங்கள் என்ன தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு என்ன கத்தனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுத்து போகிற ஆனந்த எவ்வளவு பெரியது என்கிறதவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள அவர்கள் உலகத்தை விடவும் மாற்றார்கள் அவர்களுக்கு இந்த பாவ தான் பரிதாக இருக்கிற முடியினால் தான் அடைய விரும்புவார்களே ஒழிய ஆவிக்குரிய பார்வையில சிற்றின் மனது செல்கின்றது பதினோராம் அதிகாரம் இன்பத்தை எதற்காக விருத்தார் என்று இங்கே எவரே நிர்மகித்தார் எழுதி தருகிறது நாம் காண்கின்றோம் பெரியவனான போது பெரியவனான போது பார்ப்போண்டி குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனைத்தியான சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு படிக்க போகின்ற சொல்லப்படுவதை அனைத்தியமான அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதே மேலே நோக்கம் அவருடைய இனி ஒரு பலன் இனி ஒரு தூரத்தில் இருக்கிறவன் கண்டுகொண்டார் நோக்கமா இருந்து எகிப்திலுள்ள கிறிஸ்துவ நிமித்தம் வரும் கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசத்தில் பெரியவரம் ஆன போது அதாவது கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு மறுவரவை அடைந்தவர்களுக்கு கத்துடைய பிள்ளைகளாக்கப்பட்டவர்களுக்கு இனி ஒரு மலன் இருக்கிறது என்கிறதை கண்டுகொண்டவர் கண்ணாலை ஆவிக்குரிய கண்ணாலை கண்டா அலையா இங்கே எகிப்து இவருக்கு பதவி காத்துக்கொண்டிருக்கின்றது இளவரசனாக இருக்கிற அடுத்து பட்டாபிஷேகம் சூட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு ஸ்தானம் காத்திருக்கின்றது அது ஏன் இந்த இனி ஒரு மலன் இருக்கிறதை கண்டுகொண்டார் இவைகளாம் அணிந்து போகிறவர்கள் இவகெல்லாம் ஒன்றுமில்லை யாரும் சில வேலை இவர்களா சிந்திப்பேன் இப்ப விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் கீழே நெருப்பு இருக்கிறார் சில இடங்களில் திடீரென்று பூமிக்கு மேல நெருப்பு வந்து எறிகிறது உடனே அந்த உள்ள ஜனங்கள் கூடி கொல்லி வாய் வந்து விட்டது என்று சொல்லி குட்டடிச்சு மாலை போனோம் பொங்கலிடம் இது பண்ணுவோம் கடவுளும் ஆரம்பிக்கிறது கேள்விப்பட்ட போது அதுக்குரிய ஆராய்ச்சியாளர்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ணினார்கள் அந்த இடத்த பண்ணும்போது கீழே நிலக்கரி பெற்றோலியம் எல்லாம் பூமிக்கு அடியில் இருக்கின்றது இவை ஒன்றோடு ஒன்று உரசும் அவள் நெருப்பு பற்றி மேலே வருகிறது காட்டி கொடுத்தார்கள் இது கொல்லிவாசர் பூமி கிடையாது வேற ஒன்றும் இல்லை இது இப்படி என்று என்ன சொல்கிறார்கள் என்றால் பூமிக்குள்ள பெட்ரோலியம் இருக்கிறது நிலக்கரி இருக்கிறது பூமிக்கு கூட நெருப்பு இருக்கிறது எல்லாமே பூமிக்கு அடியில் இருக்கிறது அதது இடத்துல அதது இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் இந்த வானத்தை பூமி அசைப்பேன் என்று கருத்து சொல்லி இருக்கிறார் இவர்களை அசைக்கும் போது எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தீப்பிடித்து எரிய ஆரம்பித்து விடும் அதற்கு மேலேதான் இருக்கிறோம் அதற்கு மேலே தான் இருக்கிறோம் கொள்கொழு மங்களும் சரி அது அருமையான அதாவது பெரிய எஸ்டேட்டா இருந்தாலும் சரி உலகத்திலே பஞ்சமஞ்சில ஆஹா என்று துவங்கினாலும் சரி கீழே இருப்பது நெருப்பு மேலே இருப்பது நெருப்புதான் இருக்கிறோம் அருமையான தேவடி பிள்ளைகள இவைகளை சரியாக அறிந்து கொண்டவர்கள் இனி ஒரு மலன் இருக்கிற என்பதை கண்டுகொண்டவர்கள் இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து விடுவார்கள் அவைகளை விரும்பவே மாட்டார்கள் என்று நாம் காணுகிறோம் எவ்வளவு பெரிய பதவியை கொடுத்து ஏமாற்றினாலும் ஏமாற மாட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கட்டளை பிள்ளைகளே நாளை கட்டளை வார்த்தை என்று சொல்கின்றது அவைகளை விடுதலை பெற வேண்டுமா ஒரு மனிதன் அந்த உலகத்தில பெரிய ஆளாக எப்படி இருக்க வேண்டும் வெறுக்க வேண்டுமா உலகத்திலே கத்தருக்காக துன்பங்களையும் பாடுகளையும் குறைவுகளையும் நெருக்கங்களையும் அதாவது அனுபவிக்க மனமுடையவனாக இருக்க வேண்டுமா அவருக்கு தூரதிருஷ்டி பார்வை இருக்க வேண்டும் அவருடைய ஆன்மீகங்கள் திறக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அவனுக்கு பிரகாசமான மனக்கள் இருக்க வேண்டும் பல ஆட்சி பற்றி என்ன சொல்லி இருக்கிறது நிலத்தில புதைக்கப்பட்ட அதே ஒரு மனிதன் கண்டு அதை மறைத்து வைத்துவிட்டு அதனால் உண்டான சந்தோஷத்தினால தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து அதை கொள்ளுகிறான் என்று எழுதியிருக்கிறது என்ன தெரியும் நஞ்ச நிலங்கள் இவ்வளவு அருமையான வித்துவிட்டு அதை கொள்ளுகின்றார் அவருக்கு தானே தெரியும் அவர் கண்ணால் அதை பார்த்தார் அருமையான தேடி பிள்ளைகளை மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அது மனிதனுடைய பாவக்கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக அது மறைந்திருக்கின்றது மறைந்திருக்கிற ஒரு புதைப்பொருளாக ஒரு பெரிய ஒரு பக்கி சைப்பாக இருக்கின்றது அந்த கண் அதை பார்க்கக்கூடிய கண் யாருக்கு கிடைத்ததோ அவள் தான் எல்லாவற்றையும் விருக்கிறார்கள் பைத்தியகாரம் அருமான வேலையில்தான் பைத்தியகாரம் மாதிரி வாழ்க்கை அழந்து அதையெல்லாம் பாருங்க என்று இவரு பொக்கிசத்தை பார்த்திருக்கிறேன் இவைகளெல்லாம் அற்புத குப்பைமாக தள்ளுகின்றேன் அறிவை நான் என்ன அடைய வேண்டும் அந்த உயிர் சிறந்த வல்லமை கூடுதலாய் பெற வேண்டும் இந்த பார்வை தேவல்ல மகத்துவம் அறியும் பிரகாசமான கண்களை தேவன் தர வேண்டும் அதுக்காக தான் ஜெபம் அணுகிறோம் அடுத்தவரை சபையுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தெய்வீக பார்வை உள்ள கண்ணை கூடும் வறுமையை பார்வையைக் கூட இனி ஒரு பலனை பற்றிய நோக்கத்தைக் கூடும் அந்த பார்வையில் பாரு நடத்தினார் கூட்டம் கூட்டம் பெரிய பங்களா நாலு கார அவருக்கு பங்களாக்கு முன்னால நிற்கிறது ஊழியக்காரர் விட்டு முன்னால என்ன பாருங்க ஊடி ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த ஆசீர்வாதமா கண் திறக்கப்படவில்லை அலேலா கண் திறக்கப்படவில்லை இந்த மாநில உலக பிரகாசமான காரியங்களை மட்டும் எதிர்பார்க்கின்றார்கள் அவைகளை மட்டும் தேடுகின்றார்கள் அதில் ஏமாற்றமடைந்தவர்கள் எத்தனை அருமையான தேவையான பிள்ளைகளை குறை சொல்வதற்கு அல்ல நமக்கு பிரகாசமான கண்களை தேவன் தர முடியாது நாம் ஜபம் பண்ணுவோம் ஜனங்க எவ்வளவு நன்மைகளை பெற்றாங்க பாருங்க எவ்வளவு பெரிய புதுமைகளை கண்டார்கள் நம்ம அம்ச ஆனாலும் அவர்களுக்கு தேவனை அறியக்கூடிய அறிவு கொடுக்கப்படவில்லை அந்த கண் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று உருவாக புத்தகத்தில இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்துல இங்கே மோச எழுதுகிறதே நாம் காணும் கர்த்தரவு கண்களையும் இத்திரை அற்புதங்களில் உள்ள அடையாளங்களில் உள்ள மேன்மையான காரியங்களை பெற்றிருந்தும் அனுபவித்திருந்தும் உங்களுக்கு கேட்கத்தக்கதான கேட்கும் உணரத்தக்கதான இருதயத்தையும் காணத்தக்கதான கண்களையும் இன்னும் கொடுக்கல கொடுக்கடி பழைய சாப்பிட்டோமே சாப்பிட்டோமே நிறைய சாப்பிட்டோமே அவைகளே எதிர்பார்த்தார் பானையை சுத்தி உட்கார்ந்து இறச்சு சாப்பிட்டோம் கொம்பட்டி காய் சாப்பிட்டோம் வெங்காயம் சாப்பிட்டோம் வெள்ளரி போட்டு எல்லாம் சாப்பிட்டோமே ஏனால் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தேவர் தரல கேட்கத்தக்க காதை தரல காணத்தக்க கண்ணை தரல ஆனமடையா அருபாடு தேவண்டு பிள்ளைகளே திருச்சபையை கத்திரி எழுப்பி இருக்கிறார் ஹலே லோயா ஹலே லோயா திருச்சபையை கத்திரி எழுப்பி இருக்கிறார் அருபாறு தேவண்டு பிள்ளைகளே புனிதமான ஒரு சேனையை கத்திரி ஆயத்தமாக்கி கடைசி கால வேலைக்காக ரெடி பண்ணி கொண்டிருக்கிறான் அந்த பார்வை நமக்கு உண்டாகியிருக்கிறது இல்லையிலா அந்த பார்வை உண்டாக இருக்கிறது இந்த காலையில் கத்திரினோடு அநேக காரியங்களை பேசினார் நேற்று காலையில் நான் ரொம்ப ஒரு முக்கியமான நிறைய ஒரு வாரத்தில் நான் தேவம் பண்ணிக்கோனேன் தேவசாமத்தில் இருக்கிற நேரத்தில் என்னுடைய ஆலயம் முழுவதும் ரெண்டு சிறகு அப்படியே மூடி இருக்கிறது ஆனால் அந்த பறவையை நான் பார்க்க முடியவில்லை ரெண்டு பெரிய மிகப்பெரிய சிறகு மூடி இருக்கிறது பெரிய கூரை போட்டு அந்த சீட்டு போட்டிருக்கிற மாதிரி காலத்தில் பகுதிக்கு கீழே அந்த ரெண்டு சலுகைகளும் விரித்தவண்ணமா இருக்கிறது ஜனங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருப்பதாக நான் கண்டேன் லேயா பெருசலில் பறந்து காக்கிற பட்சியை போல ஆதரவாயிருந்து கடந்து வந்து அதை விடுவித்து தப்பு ஹலையலோயா பறந்து கா அந்த கடைசி காலத்தில் அந்த ஸ்ரீ வராமரத்துக்கு பறந்து செல்வதற்கு ரெண்டு பெருங்கலை சட்டை அதற்கு கொடுக்கப்பட்டது அந்த சட்டை இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்றது பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த சிறகு ஆவிக்குரிய அர்த்தமுடையதாக இருக்கின்றது அது நிறைந்து ஆவி நிறைய அது ஐக்கிய சபையாக இருக்கும் அந்த சபை ஆவிக்குரிய அனுபவம் அவ்வளவு ஆவியில நிறைந்திருக்கும் ஏரோபிளைன் அதாவது ஏர் உள்ள ஏற ஏற ஏற ஏற நிரம்பி அதான் ஏர்ல காத்துல தூக்கிட்டு போறது அலையலா அலையலையா அருமையான தேவனுடைய பிள்ளைகள நமக்கும் நிறைவாக சட்டையை கருத்து வந்திருக்கிறார் எங்கே கர்த்தர் உண்டோ அங்கே வல்லமை உண்டு அலையா அங்கே நிறைவு உண்டு ஆம அலே ரொய்யா அருமையான தேவனுடைய பிள்ளைகள நாளிலே கற்ற வார்த்தை என்ன சொல்லுகின்றது ஆண்டு அவரே அவன் கண்களை திறந்தார் கண்திறக்கப்பட்டவர்கள் நம்முடைய ரட்சணத்தை கண் கண்டது யேசு சுரட்சர் என்று இன்று தேவனை ஆராதிக்கிற பெரும்பகுதி மக்கள் அறிந்து கொள்ள முடியவில்லையே அவர்களுக்கு ஆவிக்குரிய கண் இல்லாத அப்படின்னா கிறிஸ்து அதாவது தச்சனுடைய குமாரன் என்று இன்று பழிசெடி படித்தவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் கிறிஸ்து பிறப்பென்றும் அவருடைய ஹிஸ்டரியை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய மகத்துவம் என்ன அவர் யார் என்கிற அவர் எங்கே இருந்தார் அவர் எதற்காக வந்தார் என்கிறதை பற்றியதான மகத்துவத்தை அறியாதவர்கள் எவ்வளவு பேர் அந்த கண் திறக்கப்பட்டவராக இருந்தார் சிமியோன் அதை கண் திறக்கப்பட்டவராக இருந்தால் ரட்சிணத்தை என் கண்கள் கண்டது அது அடியணைப்பட சமாதானத்தோடு போக வருகிறேன் அந்த அறிவை கண் திறக்கப்பட்டவர்கள்தான் அறிந்து கொள்ள முடியும் கிறிஸ்து அறிகிற அறிவு கடலத்தினையாய் மலையத்தினாய் மணலத்தினையாய் அது அளவுகடங்காதாக இருக்கிறது கிறிஸ்துவோடைய அன்பின் அகலம் உயரம் நீளம் இன்னதென்று அறிந்து கொள்ளக்கூடாது அறிவு தேவன் நம்ம தேவன் ஆன அப்படி தேவனுடைய பிள்ளைகள அவரை பற்றி அறிய அவர் நமக்கு வைத்திருக்கிற அதாவது பாதுகாப்பு பார்க்க முடி கண்களை திறந்து நியமம் பண்ணுவோம் அலையலையா அப்படி நாம் எதைக்கெண்டும் அஞ்ச மாட்டோம் எதைக்கெண்டும் பயப்பட மாட்டோம் அலையிலோயா சத்துரு வந்தாலும் சத்துரு விழம்போல் வந்தாலும் வேண்டும் வேதத்தில் எழுதி இருக்கிறது உண்மை என்கிறத கத்திர பிள்ளைகளே விசுவாசிங்க பாத சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களே அதை விட்டு விடுங்கள் இது மாம்ச கண்ணாலை பார்க்கிற பார்வை ஆவிக்குரிய கண்ணாலை பார்க்கிறவர்கள் இனிவரும் முதன்மையை நோக்கமுடையவர்கள் அதை கண்டுகொண்டவர்கள் அவர்கள் இவைகளெல்லாம் துச்சமாக எண்ணி உதறி தள்ளிவிடுவார்கள் வேதத்தில் இருக்கிற அத்தனை உண்மை அவர் ஒரு அக்குமஞ்ச டாக்டரை சந்திக்க வேண்டியது அவருடைய ஆபீஸுக்கு போயிருந்த அங்கே நிறைய எலும்புக்கூடுகள் மனித எலும்புக்கூடுகள் அந்த அவர் படித்த தேரிய படத்தில் போட்டிருக்கு எலும்புக்கூடுகள் ஆண்கள் எலும்பு பெண்கள் எலும்புக்கூடு அப்போ அவர் சொன்னார் ஒரு இந்து இந்துக்காடு அவர் சொன்னார் பைபிள் எழுதியிருக்கிறது உண்மை ஏனையா இந்த நாங்கள் படித்த தேரியல ஆண்களுக்கு விழாவில் ஒரு எலும்பு குறையா இருக்கு என்று யார் சொன்னால் இயேசு அறியாத ஒரு புறமஸ்தர் டாக்டர் சொன்னார் இந்த படத்தில் பாருங்க ஆண்களுக்கு விழாவில் ஒரு எலும்பு குறையா இருக்குது பெண்களுக்கு ஒரு எலும்பு கூட இருக்குது என்று சொன்னார் அப்போ நாங்கள் இடத்துல கொஞ்சம் பேசு பாரு சர்ச்சு வேதத்துல ஒரு வசனத்து தானே நீங்க நம்புறீங்க அதன்படி ஒரு மனிதன் நடப்பான வேதத்தில் உத்தம மார்க்கத்தார் பாக்கியவாங்க இருக்கிற எல்லாரும் உத்தம மார்க்கம் அல்ல உத்தமர்கள் அல்ல ஒரு மார்க்கிறது அந்த மார்க்கத்தில் இருக்கிற கத்து வேதத்தில் எழுதி இருக்கிறம் அடங்கி இருக்கிறது அப்படி அவர் சொன்னார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது கோயிலுக்கு வர்றேன் அதுக்கு வர்றேன் நான் வந்து கிறிஸ்துவர் எனக்கு தெரியும் பைபிளும் தெரியும் நான் சொல்றேன் பைபிள் எழுதிக்க உண்மை என்று சொல்றதுல எல்லா அவசரத்தையும் சுவாசிங்க பைபிளை படிங்க பவிகளுக்கான கடவுளுடைய வார்த்தைகள் அது நமக்கு ஜீவனை கொடுக்கும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்முடைய வழியை வார்த்தைகள் என்று சொல்லி கொடுத்தோம் மூன்றாவது ஆகியோ ஒன்பதாம் அதிகாரம் ஆறும் ஏழும் வசனங்களை ஒருவர் வாசிப்போம் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கண் திறந்து தாரும் திறந்த தாரும் என்று கேட்டால் கேட்கிறது சரி அந்த கண்ணை திறப்பது எப்படி சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவியை பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் சொன்னபடி செய்தான் சொன்னபடி செய்தான் சீலவன் குளம் எவ்வளவு தூரத்தில் இருந்தோ தெரியாது பக்கத்தில் பெரிய பெரிய குளங்கள்லாம் பாருங்க சீலவன் குளத்திலே அப்பதான் என்று சொன்னார் சீலவம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் அர்த்தம் கொடுத்திருக்கு பாருங்க அதோடு விட்டு இருக்கலாம் அல்லவா அனுப்பப்பட்டவனிடத்தில் போய் உன்னுடைய கண்ணை திறந்து கொள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் தங்களால் ஏற்படுத்தப்பட்டவர்களும் ஊழியங்கள் நடக்கிறது அருமையான தொழில் போல ஒரு பிசினஸ் போல அது ஒரு வருவாய் போல அது உலகத்தில் ஒரு மதிப்புக்குரிய வேலையை போல எண்ணி எத்தனை பேர் தாங்களாகவே இதற்கு ஆளாகி இருக்கிறார்கள் தேவனால் ஏற்படாதவர்கள் அதிக ஆடையோம் என்று அறிந்து அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா போய் ஞானஸ்தானம் பெற்று அந்த அனுப்பப்பட்டவத்தில் போய் பாவம் போக கழுவப்பட்டு அந்த அனுப்பப்பட்டவனுடைய ஐக்கியத்தில் இருந்து ஆலோசனை கேட்கின்றவர்கள் கண்டறக்கப்படுகின்றது என்று வேதம் சொல்லுகின்றது விலகி ஓடி சுத்திருதத்தோடு கர்த்தனை தொழுகளுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாள் எல்லா இடத்திலும் ஆராதிக்காது எல்லா இடத்திலும் போய் ஆராதித்த நீ அடைய முடியாது என்று அவர் சொல்லுகின்றார் அதே சுத்தத்தோடு அதே மாதிரி எல்லா குளத்திலும் கழுவாது எல்லா இடத்திலும் ஞானஸ்தானம் என்று நம்முடைய சகோதரர் ஞானஸ்தானம் பெற்று மனைவி ஞானஸ்தானம் பெற முடியவில்லை குடும்ப கட்டு இளம் பிராயம் குடும்பம் எல்லாம் பின்னணியத்தில் எல்லாமே உலகத்திலே இருக்கின்றார்கள் நகையை கலத்த முடியாது அப்ப அங்கேயும் ஒன்று ரெண்டு பேரும் ஆதிக்கிற சபை போகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க யாரு உங்க சபையில நகை கலந்துதான் தான் ஞானசானம் கொடுப்பாங்க நாம் போற சபையில அப்படியே பிச்சு கொடுத்துருவாங்க எல்லாமே எப்படி பழையாள் அப்படியே தண்ணியில் பூக்கி வழி விட்டுருவாங்க நீங்க அங்கு வந்து ஞானசானம் எடுத்தீங்க தேவனுக்கு மூரேஜ் புரோக்கர் பாஸ் இருக்காங்க அவர்கிட்ட போய் அந்த எப்படி கேட்கும்போது அவர் கேட்பாரா அது நகை போட்டு ரச்சிக்கப்பட்ட பிள்ளை வேணுமா நகை போடாமல் ரச்சிக்கப்பட்ட பிள்ளை வேணுமா எல்லாம் சர்டிபிகேட் அவர்தான் கொடுக்கறாங்க சர்டிபிகேட் எல்லாம் ரிச்சிப்புல பல வகையில செகண்ட் தேர்டு கோடெல்லாம் இருக்கும் போது நிறைய இருக்கும் போது அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரிகிறது ஒரே மார்க்கந்தான் பரலோகம் சொல்லும் வழி அதுவும் அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை போய் சீரம் குளத்தில் கழுவு என்று சொன்னார் கண்வனாக வந்த அருமையான கண் திறக்கப்படுவது எப்படி தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய மனிதர்களிடத்தில் ஆலோசனை தேவனுடைய மனிதர்கள் மூலமாக நம் ஞானஸ்நானம் அவர்கள் மூலமாக அபிஷேகம் பெற்று அந்த ஐஸ்வியத்திலே நாம் வளரும் போது நமக்கு பிரகாசமான மன கண்களை கண்ணை திறந்துடும் இவருடைய கண்களை திறந்துவிடும் மனப்பிராசமான கண்ணை கூடும் எனக்கு வைக்கிற பாதுகாப்பை காணட்டும் என்று நாமம் திருச்சபைக்காக இங்கே பண்ணுகிறோம் அடுவரே திருச்சபையினுடைய பிள்ளைகள் இறைவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் உலகத்திறவாளிகள் வரைக்கும் எதை குறித்தும் மறலாமல் எதை குறித்தும் அவர்கள் சங்கடப்பட்டு விடாதபடி கலங்கி விடாதபடி தேவன் மத்தியில் இருக்கிறார் என்ற உணர்வோடு காணப்பட அந்த பார்வை சொல்லிக் கொடுக்கறதுனால அல்ல பிறர் சொல்லி தேற்றுகிறதுனால அல்ல அவர்களுக்கு அந்த பார்வை வேண்டும் இந்த பார்வை தாற மாண்டு வரு என்று நாம் தேவகம் அடைகிறோம் ஹெலே லோய்யா ஹெலே எலோய்யா ஹலையலோயா அப்போ சிலாய் புருஷத்து போவில் அகிரிப்பாராஜாவின் இடத்தில் அவர் இப்படி சொல்கிறார் பாருங்க நீ என்ன அதாவது யேசு என்கிற ஒரு மனிதனை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறாய் என்று அவரை எதிர்த்த போது தடுத்த போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க அப்போ சிலர் இருபத்தி ஆறு ஒசனம் பதினெட்டு அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை ஒரு சாத்தாடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவடைய கண்களை திறக்கும் போது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து விட வாசிங்க ஆகையால் அகரிப்ப நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்படியதாக முன்பு தமஸ் கோவில் இங்கே அதாவது அகரிப்பா ராஜா இந்த பவுலிடத்தில் பவுலிடத்தில் கேள்வி கேட்கும் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க கத்தல் நான் எதை என்ன ஊழியம் செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அஹரிப்பா ராஜாவே ஒரு பரம தரிசன எனக்கு உண்டாயிற்று அந்த நான் இதை செய்கிறேன் என்ன சொல்கிறார் அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவமணிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநிலத்திற்கு சாத்தாட அதிகாரத்தை விட்டு வேவனத்திற்கும் திரும்பும்படி அவருடைய கண்களை திறக்கும்படி நான் இப்பொழுது உன்னை அவர்களிடப்புகிறேன் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார் பாரம்படி நாளாவே இந்த பரம தர்சனத்துக்கு இருக்கிறார்கள் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகின்றார்கள் மக்கள் பக்தியா இருக்கின்றார்கள் ஆனாலும் அவர்கள் பாவனிப்பு பெறவில்லையே அதில் இருளை விட்டு தேவரிடத்திற்கு அவர்கள் வரவில்லையே அவர்கள் சாத்தாருடைய அதிகாரத்தை விட்டு அவர்கள் தேவரிடத்துக்கு மனம் திரும்பவில்லையே கண்கள் கண்களை திறக்க முடியாத கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் போய் இந்த வேலையை செய்ய முடியாது அவன் சொல்கிறதால் யாருடைய கண்ணும் திறக்காது யாரும் தேவனை காண முடியாது யாரும் தேவனுடைய அருளை புறம முடியாது இந்த லாயர் வந்து அவர் ஒரு பெரிய ஆள் பெரிய வீட்டில் உள்ள ஒரு பையனும் கூட பெரிய ஒரு ஐஸ்வர்யவான சொல்லிக் கொண்டேதான் இருப்பார் வீட்டில் சொன்னோம் என்றால் இறை அருளை பெற்றுக்கொண்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதற்கு பிறகு இந்த வாழ்க்கை மரணத்துக்கு பிறகு அவருடைய இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பூஜ்யமான சொற்பமான ஒரு வாழ்க்கை காதான் போறது மலவியர் என்று பறக்க பாருங்க கொஞ்ச நேரத்தில் இதுதான் மனித வாழ்க்கை இந்த லோக வாழ்க்கை இவ்வளவுதான் மறுபடியும் என்ன கொஞ்ச நேரம் பேசணும் நீ இந்த சோத்திர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்க சோத்திர பலிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் சொல்லி இருக்கிறது தேவனை மகிழவுப்படுத்துவதற்கு சொல்லுகிற சுலோபம் இதுதான் இந்த சுலோபத்தை சொல்லிக்கொண்டே இருங்க சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரம் என்று சொல்லிக்கொண்டே இருங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே சொல்லுகிறார் அவரை தொட்டிட்டார் என்று நமக்கு தெரிந்தது கை வைத்ததோட்டா அருமையான தேவையான பிள்ளைகளே அவர்கள் என்னை பெற்று விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்ளும்படி என்ன வேண்டும் ஜாதிக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரத்தை அடைய வேண்டும் கண்டறக்கப்பட வேண்டுமே இவர்கள் சாத்தாருடைய அதிகாரத்தில் இருந்து வேலையும் செய்ய முடியாத கண்ணுக்காக படித்தவர்கள் இருக்கின்ற அவர்கள் தான் இந்த கண்ணில் இருக்கிற மிஸ்டேக் மாற்றி கண்ணை சுஸ்தப்படுத்தவும் கண்ணை பார்வையிட செய்யவும் அவர்களுக்கு தான் முடியும் மற்றபடி இவ்வளவு ஆடல் பாடல்கள் அதுதான் நடக்குது எங்க பார்த்தாலும் மாதிக்கிய மக்கள் மற்ற சபையினர் எதிர்க்க போகிறாங்கன்னால் புது பாடல்கள் பாடுறாங்க பாட்டு தான் கண்டறியாத குருடன் எப்படி பாடுறாங்க ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஓட்ட சரட்டை இந்த சரட்டை தேங்காய் சரட்டை வச்சுட்டு அதை அடிச்சுட்டு பாடுறாங்க பாடுங்க அப்படியே இருக்கிறவங்க எல்லாம் பாக்கெட்ல இருக்கிற காசை எடுத்து போடுற அளவுக்கு அவ்வளவு இனிமையாக பாடுறாங்க ட்ரெயினில் பஸ் ஸ்டாண்டுகளை நான் பாக்குறேன் நன்மையான அதனால கண்டறக்கப்பட்டவர்கள் அல்ல கண்டறக்கப்பட்டவன் தேவனுடைய மகத்துவங்களை அறிந்தவன் சொல்வோம் கண்டறக்கப்பட்டவன் உடம்புகிறதாவது கண்டறக்கப்பட்டவன் உடம்புகிறதாவது தேவ ஜனங்களுக்கு பாதுகாப்பு ஆறுகளை போற நீரோட்டத்தில் நதிவரத்தில் நாட்டப்பட்ட கரி விச்சங்களை கண்டறக்கப்பட்டவன் தான் அதை காண முடியும் காண்டாமருக துகத்த பலன் நம்ம நினைக்கலாம் நாமளும் பலகரமாக இருக்கிறோம் நடந்து போனாலே தள்ளாடுது தடுமாடுது இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது நம்முடைய உடம்பு மோடு கூட ஒருவர் இருக்கிறார் அவர் யார் யுதா கோத்தர சிங்கம் பிள்ளைகள் சிங்கத்தினுடைய குட்டிகள் பிள்ளைகளை தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மை பாவமன்னிப்பும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய சுதந்திர பலோகத்தில் இருக்கிறது அதை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த இதை பார்க்க முடியும் கண்களை அவர்களுக்கு கொடுக்க முடியாது அவருடைய கண்களை திறந்துவிடு என்று என்ன அனுப்பியிருக்கிறார் அப்படி ஒரு பரமதினத்துக்கு நான் எப்படி கீழ்படியாமல் இருக்க முடியும் என்று அகிரிப்பா அவரிடத்தில் சொன்னார் என்று நாம் காணுகிறோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அதன் அப்படி நான் அருமையான தேர்ந்த பிள்ளைகள் கண் திறக்கப்படாதவர்களுடைய நிலைமை என்ன என் வசனத்தை பாருங்க மார்க் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரைக்கும் அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாக காண்கிறாயா என்று கேட்டார் அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றார் இல்லை கடலேசா தெரிது அந்த மரங்கள் மாறி இருக்கு மனிதர்களாக தெரியவில்லை திரும்ப அவர் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அவன் சொஸ்தனைந்து யாவரையும் தெளிவாய் கண்டார் அருமையானதே அவருடைய பிள்ளைகளேண்டவராய திருப்படியை என்று அவருடைய மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவர்கள் மக்களுடைய கண்களை திறக்க வேண்டும் பிறக்கும் போதுதான் அவர்கள் எல்லாவற்றையும் நேச்சுரலாக பார்ப்பார்கள் தெய்வீகத்தை எழுதி காண்பார்கள் அனுபவிப்பார்கள் கொஞ்சம் தேன் எடுத்து சாப்பிட்டான் அதாவது தவப்பனார் ஒரு நிபந்தனை வைத்திருந்தார் எதிராளியோடு மேற்கொள்ளும் வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூட உபாசம் இருக்கணும் என்று ஆனால் இவருக்கு தெரியாது இவர் கடுமையான பசி அப்படி ஆகிவிட்டது அதற்கு அவர் அதற்கு வேதம் என்ன சொல்ல பாருங்க அருமையான தேவிட பிள்ளைகள அவருடைய கண் வந்து தெளிவாகிட்டது தேனை சாப்பிட்டதுனால என்று வேதம் சொல்லுகின்றது ால நம்முடைய வேதமும் அதாவது கூட்டிலிருந்து உலகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது என்று கத்துடைய திருவாக்கு சொல்லுகிற ஆண்டவரை நான் சோதனைகிறேன் ஆனால தேவனுடைய பிள்ளைகளை நம்மை தேவனாகி கற்று நமக்கு என்று அழைத்திருக்கிறார் தேவனை சுவாசிக்கிற வர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நாம் அடைய வேண்டும் அதை அடைய வேண்டும் என்றால் இங்கே நம்முடைய கண்கள் பிறந்ததாக காணப்பட வேண்டும் என்று கத்தராய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அதற்காக நான் ஆண்டவருக்கு சுதந்திரம் தேவனுக்கு மயிமைகள் என்னிமையானவைகள் என் வாய்க்கைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் தேனிலும் மதுரமாயிருக்கும் அந்த வேதத்தின் மகத்துவங்களை தான் அருமையுடைய என்னுடைய கண்களை திறந்துவிடும் என்று சங்கீத காரர்கள் சொன்னார் ஹலையா அன் அப்படி நான் அருமையான தேனுடைய பிள்ளைகளை வேதம் நாவுக்கு இனிமையோ அது தேனை போல மதுரம் உள்ளதுமாக வார்த்தை இருக்கிறது அதைத்தான் யோனத்தான் சொன்னார் தேனை சாப்பிட்டவுடன் என்னுடைய கண்கள் தெளிவாயிற்று என்று சொன்னார் அந்த தேன் நம்முடைய கையில் இருக்கின்றது அப்படின்னா எப்படி கண் தெளிவாயிருப்பதற்கு வேதாகமத்தை வாசிக்கிறார் வேதாகமத்தை வாசிக்கும் முன்னே கே மகத்துவங்களை வேதத்தின் மகத்துவங்களை அறிய என்னுடைய கண்களை திறந்து என்று நான் ஜெபம் அண்ணிக்கொண்டு செய்வோம் நட்டவாள் என்று படித்து போட்டுவிட்டு போகாது அலுவலருக்கு நாலு வசனம் படித்து அதை செய்வோம் என்று எல்லாது இப்படி எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு நான் வேதத்துக்குள்ளே போவோம் அதற்குன்னொரு சமயத்தை ஒதுக்கி அந்த தேன்கூட்டில் ஒழுகிற அந்த தெளித மதர்மல்ல தேனை நாம் அருந்தோம் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்ன தெளிவாய் பார்க்க வேண்டும் ஈசாக்கு அந்த காலத்தில் கண் தெளிவு கண் பார்வையில்லாமல் போய்விட்டது மூத்த மகனை கூப்பிட்டார் வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தத்தை சமைத்துக் கொண்டு வாங்க சாப்பிட்டு உன்னை ஆசிரியக்க வேண்டும் என்று சொன்னார் அவன் வருகிறதற்குள்ளாக இளைய மகன் ஈசா ஏக்கோ போய் அவரிடத்தில் போய் இந்த ஆகாரத்தை கொண்டு போகிறான் கூப்பிடுகிறார் மகனே இவ்வளவு சீக்கிரமாய் கொண்டு வந்தது கும்படி தேவரா கருத்து எனக்கு அதை கொடுத்த சரிப்பா நீ ஈசா தானா ஏசாதான் அவருக்கு விளங்கவில்லை கண் தெரியவில்லை அல்லவா விளங்கவில்லை அவர் சொல்லுகிறார் சத்தம் யாக்கு சத்தம் மாறி இருக்குது ஆனால் கைகளோ ஏசாவும் கைகளை மாறி இருக்குது தனது அருமையானவர்களே இந்த நிலையில்தான் கண் தெரியாதவர்கள் இருக்க முடியும் என்று சொல்கிறது ஆன்மீக கண் தெரியாதவர்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இப்படி நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன் அப்படி சொல்கிறார்கள் இப்படி சொல்கிறார்கள் இப்படித்தான் என்று வகையற்கு கண்டறக்கப்பட்டவர்கள கண்டறக்கப்பட்டவர்கள் அர்த்தம் இது இதுதான் அதனுடைய உண்மை என்று வகையறுத்து வரையறுத்து சொல்ல வேண்டும் என்றால் கண்டறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கட்டிட வேதம் சொல்லுகிறார் கட்டிட வார்த்தையை ஆண்டவரே நீர் இறக்க வைத்திருக்கிற பாதுகாப்பு இவர்கள் அறியும்படி கண்களை திறந்தனர் சின்ன காரியத்தையும் கவலைப்படுகிறார்கள் சின்ன காரியத்துக்கும் பயப்படுகிறார்கள் சின்ன காரியத்துக்கும் சோர்ந்து போகின்றார்கள் ஆண்டு கண்களை திறந்துவிடும் கண்களை திறந்துவிடும் உலக சேகரி எண்ணி உன்னுடைய வார்த்தையை கை கொண்டு என்னுடைய ஆட்சியத்துக்கு ஆயத்தப்படாமல் இருக்கிறார்கள் கண்களை திறந்துவிடும் அடிக்கடி அடிக்கடி அடிக்கடி தவறு செய்து வந்து அறிக்கை செய்கிறார்கள் ஆண்டவரே அப்படி இல்லாதபடி மாதிரி இருவரும் மலன் மேலுள்ள பார்வைகளை கிடைக்கிட்டோம் அடுத்து நாம் அடையப் போகிற ஆனந்த வாக்கியம் எவ்வளவு பெரியது என்கிறது பார்க்கும் பார்வை அவர்களுக்கு அவளுக்கு உலகத்துடன் துச்சமாக எண்ணி அவைகளை குப்பையும் அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்ற பிரகாரம் எண்ணி விடுவாரே கண்களை திறந்தருவன் சுவாமி என்று நான் எழுப்பேன் கத்திரமைய ஆசிர்வதிப்பார்கள்